முதற்றே உதது கல்லார்ப்பிணிக்கும் கடுங்கோல் அது இல்லை நிலக்கு அது அல்லது நிலக்குப் பொறை இல்லை இதன் பொருள் கொடுங்கோல் மன்னன் நீதி நூல் அறநூல் பொருள் நூல் ஆகியவற்றை பயிலாக கல்லாதவர்களை தன்னுடன் சேர்த்துக் கொள்வான் அவர்களை சுமப்பதைப் போன்று நிலத்திற்கு பாரமாவது வேறொன்றும் இல்லை கொடுங்கோல் மன்னன் நூலறிவும் நுண்ணறிவும் இல்லாதவர்களை தனக்கு துணையாக தேடிக் கொள்வான் கூட்டல்லாது பூமிக்கு பாரம் வேறொன்றும் இல்லை இனி விளக்கம் பார்க்கலாம் மலை கடல் முதலியவை பூமிக்கு பாரம் இல்லை கொடுங்கோல் மன்னனும் கல்வி அறிவில்லாத அவனது துணைவர்களும் பூமிக்கு பாரம் ஆவார்கள் அவர்களை கண்டு அன்றி மக்கள் சொல்லணாத துயரத்தை பெறுவார்கள் இந்த வன்மையாக கண்டிக்கிறார் தீயும் கூட்டுவார் என்றும் அவனும் அவனை தீயரும் நாட்டுக்கு தீமை இழைப்பதால் பூமிக்கே பாரம் என்று கூறினார் தன்னை பார்க்க வந்த பரதனிடம் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சொன்ன கருத்துலாம் ஒரு அரசாழ்களை வைத்துக் கொண்டிருந்தாலும் அவர்களால் நலம் ஒன்றும் விளையப் அரசனுக்கும் நாட்டு மக்களுக்கும் அச்சமும் துங்கமுமே விளையும் என்பது கருத்து சகசிராணியூர்கே மஹிமதிஷு சகாய் என்பதுதான் அந்த ஸ்லோகம் அத்தியாயத்தில் அமைந்திருக்கிறது அதாவது அஞ்சு வந்தவற்றை செய்தலில் குறைவாள் குற்றமாக உபதேசிக்கப்பட்டது பதவரை பார்க்கலாம் கடுங்கோல் நீதியின்றி ஆளும் அரசன் கல்லா கல்வியறிவும் ஒழுக்கமும் இல்லாதவர்களுடன் சேர்ந்து கெட்டு போவார் அதை போன்று நிலக்கு நிலத்திற்கு அதாவது பூமிக்கு அதாவது துன்பத்தை தருவது இல்லை வேறொன்றும் இல்லை நீதியின்றி ஆளும் அரசன் கல்வி ஒழுக்கமும் இல்லாதவர்களுடன் சேர்ந்து கெட்டு அதை போன்றும் நிலத்திற்கு அதாவது பூமிக்கு பாரமானது அதாவது துன்பத்தை தருவது வேறொன்றும் இல்லை இக்குறைப்பா மக்களும் துணைவர்களும் தானும் அச்சப்படும் செயல்களால் வரும் குறையை உணர்த்தியது கல்லா பிணிக்கும் கடும் போல் அது அல்லது இல்லை குறை அனைவருக்கும் மனமார்ந்த நல் வாழ்த்துக்கள்